நாட்டிலேயே நேர்களுக்கு வணக்கம் தினமுறை துறைக்காக சென்னையில இருந்து கீரை கீரை ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இருமல் சளி மலச்சிக்கல் அஜீர்ண கோளாறுகள் கண் எரிச்சல் இதெல்லாமே போக்கக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் கனச்சூடு மேக வெட்டை இதெல்லாம் போக்குறதுக்கு சுக்காங் கீரையை அரைச்சி பாலில் கலந்து காலை மாலை இதை ரெகுலரா படுக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த மேகவெட்டை வெள்ளைப்படுதல் கனச்சூடலாம் நீங்கிடும் கீரை வந்து உஷ்ணத்தை தணிக்க கூடியது சிலருக்கு மூல நோய் இருக்கும் அவங்க வந்து இந்த சுக்காங் கீரைய படுக்காய்த்தூளோட கலந்து ஊற வச்சுட்டு அந்த இரவு படுக்கும் போது குடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த மூல நோய் நீங்கிடும் சிலருக்கு வந்து அதிக மூல நோய் இருக்கும் அதாவது நாள்பட்ட மூல நோய் அதனால ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும் உட்காந்தார வலி இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்காங் கீரையோட துத்தி இலை இருக்கு இல்லையா அதை சேர்த்து அரைச்சி சாராக்கி இதை வந்து காலை மாலை ரெகுலரா குடிச்சுட்டு இந்த ரத்தம் மூலம் நீங்கிடும் குழந்தைங்களுக்கு வந்து அஜீர்ண கோலா பசங்க சரியா சாப்பிட மாட்டாங்க அது பசியை தூண்டுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த சுக்காங் கீரையோட பச்சைப்பாயிரம் இருக்கு இல்லையா அதுக்காக இருந்து பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு சமையல்ல சமைச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட்டோட கொடுத்து வந்தீங்கன்னா இந்த அஜீர்ண குளவர்கள்லாம் நீக்கி பசியை தூண்டக்கூடியது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பாடு சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட இதை எடுத்துக்கலாம் மலைச்சிக்கல்லாம் நீங்கிடும் அதே மாதிரி சுக்காங்கிரியை நம்ம ரெகுலராகவே நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா தினமே செஞ்சு சாப்பிடலாம் வாயு தொல்லை இந்த கேஸ்டிக் ட்ரபிள் இருக்கு இல்லையா அதிகம் சிலருக்கு இருக்கும் அதை வந்து போகக்கூடியது பித்தநர் அதிகமாயிட்டதுனால பித பித்தப்பையில வந்து கற்கள் சிலருக்கு உருவாகிடும் அதனால வாந்தி குமட்டல் அதெல்லாம் இருக்கும் அதை போக்குறதுக்கு கூட இந்த சுக்காங் கீரை இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு அது வேறு தண்டு எல்லாமே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி மிக்சில போட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு எலுமிச்சம் சாறு கலந்து நல்லா அரைச்சிட்டு தண்ணி தேட்டு நல்லா அரைச்சு அதை வடிகட்டி இதை வந்து காலையும் மாலையும் ரெகுலரா நாப்பத்தி நாளைக்கு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த பித்த பையில உள்ள கற்கள்ான் கரைஞ்சிடும் அது மட்டும் இல்லாம அல்சருக்குள்ளேயே ஆசில அது அல்சரையும் போக்கிடும் நெஞ்செரிச்சல் இதெல்லாமே போக்கிடும் நம்ம சுக்காங்கீரையோட வேர் பார்த்தீங்கன்னா நம்ம பற்பொடியா கூட பயன்படுத்திக்கலாம் சுக்காங்கீரையோட வேரை வந்து நல்லா சுத்தம் படுத்திட்டு நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட நாயுருவி வேர் பொடி கருவேலம் பட்ட கலந்து இந்துளு மிந்துப்பூ கொஞ்சம் கலந்து இதை வந்து பற்பொடியா பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா பல் ஈறுகள்ல சீழ்வடி அத போக்கூடியது வாய் துர்நாற்றம் எதையும் போக்கக்கூடியது என்ன நண்பர்களே சுகாங்கீரையின் நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்